சென்னை தமிழக சங்கத்தின் ஆதரவில் நடைபெறும் இசை பேரறிஞர் தருமபுரம் பா சாமிநாதன் அவர்கள் பங்கேற்கும் திருமுறை இசை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை தந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் மனம் கணிந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியினை அண்ணா நகர் ஆர் பாலு அவர்கள் திருவிளக்கேற்றி சிறப்பிப்பார்கள் but Rudy okay. okay. I'm a little man. I'm a little man. I'm a little girl. ột род огод filt hoc ibo gigs முதல்வே Thank you, Daniel. எங்கு தவித்துப் கூbundleத்து ஓய்த்து இடை வருந்த எங்கு புடை பரந்து இக்கிடை போகா விலமுலை மாதர்ன் குற்ற நயனக் கொல்லில் பிழ்க்கு மா ரளிமrinde கபத்தி புன்பளித்தி வெய்திடை வந்த எழுந்து புடை வரந்து விக்கிடை மோபோ விலம்லே மககம் விக்கமயன பொள்ளய புளத்தும் ஆ பற்றி அழைத்து கதவினர் பெருகம் திரவமே பரமாக வேதியரும் சரதமாக சாத்திரம் காட்டினை மதங்களே அமைவதாக அரக்கி மலைந்தனே ஆரோ ஆரே சமயவாதிகள் சமயவாதிகள் மதங்களே அமைவதாக அரக்கி மலைந்தனோ இந்திய மாயாவாதனி சண்ட மாவுதம் சுளித்தடித்தவர்க்கு உலோகாய உலோகாயதம் பெண்ணும் ஒன்றிரப்பாண்டின் கலாவேதேன கலாபேதத்தை கடுவிடம் எய்தி அதில் பெருமாயை எனப்பல சூழவும் Kapphameedhaan kubhittadu kaniyaa, kadaladu khande, međukadu pōle, Khovisu, ullam uvisi, ađudu, uđal kambitku, Aadiyyum, anadiyyum, bādiyum, paraviyyum, kodilum, phegayum, kondadu vitadiyyem, Kodilum, phegayum, kondadu vitadiyem, kodilum, phegayum, kondadu vitadiyem, கசிமதத்து ஆணி அடைந்தால் போல கசிமது பெருகி கடல் அனமருகி அகன் குழந்து அனுகுலமாய் மெய் திருத்தி சகம் பே என்று தன்மை சிரிப்ப சகம் பே என்று தன்மை சிரிப்ப நாணவி ஒளிந்து நாடவர் படித்துறை பூணவிவாத தோகுதல் என்று சகுர் என்று அருணால் Guev referred to as you're a Tampa Sur Niall கரையடுவன நன்குளை ஒன்றி நாத என்று அறப்பறைபடி மாறி சிரிப்ப கருமலை கரமலர் முட்டித்து இருபயம் மலர கண்களி கூற நீங்குளி அருந்த சாயா அம்பிரை நாடவும் தாயே ராஜி வளர்த்தனை போக்கி தாயே ராஜி But he's out. Ramagrita Sarika bhavamayita Sarika bhavarita nishiro magrita aa கூறுளை <small> hai booti durani booti hariya booti amala booti mare aur kole muriye booti ala yana nama vidha banidha baganidha ama baganidha baba baganidha baba baganidha bani ava magare baga baganidha riga அடியேன் போட்டி இலங்கை சுடரும் போட்டி கவித்தலை கண்ணே போற்றி கோற்பதி மறிந்த கோரே போட்டி மலை நாடு உடைய மல்லேரு தலையார் அருகே தறியாய் போட்டி செல்வா போட்டி arulinei poorthi irumbulan kulara vindanai poorthi padiyura payindra paavaga poorthi adiyodu nadira naai poorthi naragodu suvargam nanilam poogaamal varagavi vaandiyarkku arulinei poorthi na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 போ சிவபுரத்து அரசே சிவபுரத்து அரசே சிவபுரத்து அரசே சிவபுரத்து அரசே போட்டி பகவான் கடிநீர் மாலை கடவுள் பூத்தி பொறுவார் மையல் புளிப்பாய் போற்றி பிழைப்பு வாய்ப்ப்பு ஒன்று இல்ல நாயேன் புழைத்த சொன்னாலே போற்றி புறம்பரை எரித்த புராண போற்றி பரம்பரை ஜோதி பரனே போற்றி ஒற்றி போற்றி புதந்த பெருமான் ஒற்றி போற்றி புராண ஜான ஒற்றி போற்றி ஜயத போற்றி Tennadu daye thivane poothu Tennadu daye thirai vaa butu Tennadu daye thivane poothu Paadavadu சொந்த பந்த சேர்க்கடின் அவருக்கு பேரும் மாணிக்க வாசகரை பத்தி ஒரு பெரிய விளக்கங்கள் இருக்கிறார் அந்த விளக்கத்தில் அவர் பெரும்பகுதி சொன்னது பெரும்பகுதி என்ன முழுமையும் கூட திருவாசகத்தை மேலை நாட்டார இருக்கிற பதிரியார்கள் மிகவும் விருப்பமாக படித்தார்கள் எவர் அவர் இன்னைக்கு வருவாரி எதிர்பார்த்தேன் பாதிரியார்கள் தான் மிகவும் விருப்பமாக படித்தார்கள் அப்படியே இருக்க நிறைய கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது பக்கத்து மேலே எழுக்கிறார் அவர் என்னால பொருட்களே முடியல அதை படித்து முடிச்ச உடனியார்கள் எழுதல எழுதுறவர் வல்லற் பெருமான் படிச்சு உருகி போனார் வான்கலந்தம் ஆணிக்க வாசக நீ வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பன் ஜாத்தனிலே தேன் கலந்து பால் கலந்து செழுந்தனி தீஞ்சுமை கலந்து என்ன ஓட்டாமல் இணைப்பது வச்சுக்கிட்டு போவாரா அவர் என்றெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் மார்கழி மாதம் சரி திருவாசகம் படிப்போமே அப்படின்னு நினைச்சு நேற்று திருவாசகத்தை எடுத்தேன் எனக்கு என்ன வேலை என் வீட்டுக்காரி சொல்லுவா வீட்டை பத்தி உனக்கு என்ன கவலை உனக்கு என்ன சாமான்க்குதுன்னு உனக்கு வேலை தெரியுமா உனக்கு ஏதோ ரெண்டு காசு கொண்டான்னு போட்டுட்டு நீ பாட்டுக்கு திருவாசகமும் தேவாரும் படிச்சுக்கிட்டு அதுதான் எனக்கு வேலை என்ன இல்லையா அப்படி படிச்சே என்னுடைய ஆய்வுளை கடத்திவிட்டேன் என்னுடைய பிறப்புல இப்படி இது திருவாசகத்தையும் தேவாரத்தையும் படிக்கிறதே எனக்கு வேலையாக கொடுத்தாம் பாருங்க கடவுள் எத்தனை நன்மை செலுத்தி வணக்கம் செலுத்தினாலும் தகவ நாளைக்கு படிக்கணும் சிவபுராணம் தான் எத்தனையோ தடவை படிச்சுட்டோமே நீ போட்டி திருபோல் படிப்போமா அப்படின்னு நினைச்ச சமீபத்துல கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு அம்மா சொல்லப்பானா என் சிஷியை அப்படின்னு கூட சொல்லலாம் என்கிட்ட தேவாரம் படிச்சாங்க அல்ல பணக்காரம்ப பணக்காரவர்கள் பண்புடையவர்கள் திருவாசகம் போட்டிருக்காங்க நூறு ரூபாய் அதன் வில நூறு வயசு கிழம கூட படிக்கலாம் அவ்வளவு பெரிய எழுத்துல போட்டிருக்காங்க அந்த புஸ்தகம் அதை எடுத்துட்டு வருவோன்னு பார்த்தேன் இந்த பையில எது தூக்கிட்டு வரணும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன புஸ்தகமா அவன் எடுத்துட்டு வந்தேன் போட்டி போட்டி என்ன எத்தனை ஜென்மாவில போர்த்தி சொல்ல வேண்டியது எல்லாம் ஒரே போட்டியில சொல்லி வச்சிருக்காரு அவரு இல்லையா அழகான பாடல் திருவாசகம் பரமசிவனே கையினால எழுதி என்று ஒரு வரலாறு சொல்லுவார்கள் அப்படி ஒரு படம் போட்டிருக்காங்க அந்த புஸ்தகத்துல மாணிக்க வாசகர் பாடுறது மாதிரியும் அவர் எழுதுறது என்ன அழகான படம் தெரியுமா கடவுளே கடவுளே அப்படி படம் பார்த்ததே கிடையாது அவனே பிரியப்பட்டு எழுதி நூல் இது வாரியார் சொல்வர் கண்ணன் சொன்னா அர்ஜுனனுக்கு மாணிக்கவாசகர் சொன்னார் சிவனுக்கு சிவன் எழுதிட்டான் அத மீனாட்சி சுந்தரம் பிள்ளைவாழ் எழுதிக்கலாம் உன்னுடைய ஏகாந்தமான காலம் இருக்கு இல்லையா உலகமெல்லாம் எழுந்ததுக்கு அப்புறமா தனியா நிற்பான் தனியா நிற்கும் போது என்ன என்ன கிடைக்கும் ஒன்னும் கிடைக்காது அதுக்காக தான் இந்த பெருவாசகத்தை எழுதி வச்சுக்கிட்டியான்னு கேட்டார் அப்படி இனிக்க கூடிய நூல் தெளிவா நூல் இன்னைக்கு இந்த தமிச சங்கத்துல பாடக்கூடிய வாய்ப்பு பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் இன்னைக்கு யாரா வரப்போறா இன்னைக்கு ராமையாகிட்ட சொல்லிவிட்டேன் என் நண்பர்கிட்ட சொல்லி ராமையார்கிட்ட சொல்லி பேப்பர்ல போட சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொல்ல முடியாது போட்டிருக்கிறார் இந்த மாசம் ஒன்னாவது ஞாயிற்றுக்கிழமை அடுத்த மாசம் வழக்கம் போல இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை மார்ச் மாதத்துல முதல் ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு தமிச சங்கத்தார் நமக்கு இவ்வளவு நாளும் ஆண்டவன் முன்னியும் இல்லையா அவங்கள மனமாத பாராட்டணும் வாழ்வு என்று நாம் பாராட்டினோம் அதனால யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க இது அவ்வளவும் படிக்க முடியாது வேண்டூர் அண்டப்பகுதி ஏற்போம் அண்டப்பகுதி அச்சோப்பதிகம் திருவுந்தியார் அச்சோப்பதிகம் திருவுந்தியார்னா படிச்சிடலாம் இந்த அண்டப்பகுதி ரொம்ப பெருசு அச்சோப்பதிகம்னா இவனுக்கு தெரியும் தினந்தோன்னு நான் சொல்றதுதான் அதை நான் சொல்லி முடிச்சுக்குவேன் அடுத்த மாதம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை தான் மார்ச் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை கொள்ளுங்கள் பாடி இந்த நிகழ்ச்சியை என்னை பாட வைத்த வணக்கம் செலுத்தி நிறைவேற்று நரி அறியாத மூர்க்கருடன் இயல்பேனை பத்தி நெறி அறிவித்து பதவி வண்ணம் சித்தமரம் அறிவித்து சிவமாக்கிய அண்ட அத்தன் எனக்கு அருடையவாறு ஆள் பெருவாரச்சோவே நெறியெல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனே சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் புரியொண்டும் இல்லாத கூத்தந்தம் கூத்த எனக்கு அறியும் வண்ணம் அருளியவாறு ஆர் பெருவாரச்சோவே பொய்யெல்லாமே என்று உணர்முலையார் போகத்தை மையல் உற கடவேனை மாடாமே காத்தருளி கையலிடம் கொண்டவிரான் தங்ககளே சேரும் மன்னம் ஐயன் என கருடியவாறு ஆர் வருவார் சோவே மன்னவனில் வாண்டு விழ கிடவேனை எண்ணமிலா அன்பருளி என ஆண்டு இந்தன் சொன்னவண்ணூர் அணிவித்து தூய்தெறியே சேரும் மன்னம் அண்ணல் என கருடியவாறு ஆர் வருவார சோவே பஞ்சாய அடிமடவார் நிற்பேன் உணர்வு பெற்றேன் உஞ்சேன் நான் உடையானே அரிய வருகை என்று அஞ்சேல் என்று அருளியவாறு விழும் உடற்பிறவி மெய்யந்து விழுவேனே பந்த மறுத்தினை ஆண்டு பரிசரை என் புலுசு மறுத்து அந்தம் எனக்கு அருளியவாறு ஆள் வருவார் அச்சோவே தையலார் மையனிலே தாழ்ந்து கடவேனி ஐயவே கொடுபோந்து பாசம் எனும் தாடுருவி உயிர் நரி காட்டவி தொட்டு ஓங்காரத்தின் உட்பொருளை ஐயன் என கருளியவர் ஆள் பெறுவார் தடஞ்சு தடுமாறி காதலின் மிக்க அணியிலையார் கரவியிலே விழுவேனே மாதனு கூருடையான் தன் கடலே சேரும் வண்ணம் ஆதி எனக் கருளியவர் செம்மை நலம் அறியாத சிதடர் உடுந்திருவேனே மும்பை மதம் அறிவித்து முதலாய முதல் மன்தான் நம்மையும் ஓரிடா நாய் ஜிவியை ஏற்றுவித்த அம்மை என கருணியவாறு ஆர் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாயம் சிவாய நமோ ஓம் நம